சத்குருஸ்வாமி கிஜி குரு கிருப்பியால் கர்க்கபாவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இருபத்தி அதாவது முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் இந்த சமஸ்கரண அவர் கடைசியாக ஒரு சொன்னோம் ஒரு ஸ்லோகம் சொன்னால் அதை அப்படியே பார்த்துருவோம் நிமஜ தஸ்பின் சரிலிஹ ஜப்பன் பிரம்ம சனாதனம் தாவைக்ரூரோ ராமகிருஷ்ணோ சுமன்விதோ நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் அவர் ஸ்நா முறை முறைப்பிரகாரம் அவர் ஸ்நானம் பண்ணிட்டார் யாரு நம்ம அக்ரூர் யமுனையை பார்த்த உடனே அவருக்கு இதாச்சு அவர் சனாதன தர்மத்தில் இருக்கார் அவர் அவர் வந்து அவரும் ஷத்தியா இதெல்லாம் இருக்கார் இல்லையா அவர் ஸ்நானம் பண்ணுறார் நாற்பத்தி ஒன்றுலேருந்து பார்ப்போம் நமஜத்தின் சரள ஜப்பன்பி திருஜ கூரோ ராமகிருஷ்ணோமன்வி கதமிகுவே தி ஸ்ஃபிச்சு உன்ம விச்சர கதமி சுத்தவனே தக்கிஸ்ஃபிட்டு சந்தனே நிய இது உன்மத்தி எதா பூரம் ஆஸ்வீன மஷாக்கி சரேத்தையோ திரப்பா பூர்வம் ஆஸ்வீன புனரேவே தசனம் ஜன்மே மிருஷாம் சரேத்தோயி சோதிராட்சி பூஜமீரம் சித்தாரண அசுரீ நத்தர பூயஸ்திரி சோதராக் கஷீம் தூயமானம் சித்தச்சாரண அசுரே சகஸிம் தவம் சகஸமலி நீலாம்பரம் விஷஸ்வேதம் சங்கைதிரம் சகஸிம் தவம் சகஸமலி நீலாம்பரம் விஷஸ்வேதம் சங்கை ஸ்வேதமிவிரம் நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோக்கம் மறுடையும் பார்ப்ப ம தமஜ தரன்பன தாவேசூரோ ராமிருஷ்ணோ நமஜத்தின்னலேஜிரம் தாவே ததசே அக்கூரோமோ சமன்விதமி தக்கீஸ்வரஸ் உன்மம் விச்சோமிகுவே தக்கீஸ்வரே சந்தனியன் உன்ம உன்மம் விச்ச அரா பூவம் ஆசீனோ புனரவத்தை தர்ஷன மிஷா சரிலேத்தோ அப்படி யா பூர்வம் ஆசீனோ புனரவத்தை தசனம் நமஜத்தை நமஜத்தை தசனம் எண்மே மிஷாக்கியம் சரித்தையோ பூயத்திறோம் பூஜமான மகீஸ்வரம் சித்தாரணை அசுர சித்தாரணை அசுர பூயஸ்திர அபிஷோதரா க்ஷீத்துஜமானம் ஈஸ்வரம் சித்தச்சாரண கந்தர்விகேஸ்வரீ சகஸிரம் தேவம் சகஸபணமலினம் நீலாம்பரம் விஷஸ்வேதம் சிங்கையேஸ்வேதமிவஸிதம் சகஸ்தசிரசம் தேவம் சகச்சபணமௌலினம் நீலாம்பரம் விசஸ்வேதம் சிங்கையேஸ்வேதமிவஸிதம் நாற்பத்தி அஞ்சு அர்த்தம் பார்ப்போம் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன் அந்த ராசலீலைக்கு முன்னால் நம்ம நந்தகோபர் ஒரு துவாரசி இன்னைக்கு காற்றால் அவர் அதாவது ராத்திரி வேலையில் ஸ்நானம் பண்ணுறாப்பில் இறங்கின உடனே துவாரசை ஸ்நானத்துக்காக இறங்கின பொழுது வருணர் லோகத்துக்கு போனவரை மீட்டு கொண்டு வந்தார் கண்ணன் அதுக்கப்புறம் இவர்கள்லாம் நமக்கு வந்து கோபுரங்கள் எல்லாம் நினச்சிருந்தார் நமக்கு வந்து அந்த வைக்குண்ட தரிசனம் பிரம்ம தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு அப்போது இந்த இதை காண்பித்தது தான் இந்த மடு அந்த மடில் தான் இவர் வந்து இப்போ இறங்குகிறார் இந்த மடுவை பற்றி முன்னால் அங்கே காம்பிடிச்சர் அதான் அடியான்னு சொன்ன இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் தேத்து பிரம்மகிருதம் நீதா மக்னாகா கிருஷ்ணேன உத்ருதாக தது பிரம்மணோ லோகம் எத் அக்ரூரோ அத்தியகாத் புரா இப்படி அந்த மடுவில் இவர் இறங்கினார் ஜபம் பண்ணுறார் ஜபம் பண்ணி சங்கல்பம் பண்ணின்னு பண்ணார் அக்ரூரர் வந்து நித்தியமான சனாதனம் அதுதான் சனாதனம் எப்பவும் இருக்கக்கூடியது ஏதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத எப்பவும் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த தர்மமும் அப்படி தான் பரமாத்மாவும் அப்படி தான் ஜீவர்களும் அப்படி தான் அதனால இந்த சனாதன ஒழிப்புங்கிறதுலாம் அதில் விட அதாவது எப்படின்னா ஒன்றும் தெரியாத மடத்தனத்தினுடைய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிப்பாடு தான் அது தெரியாது மடத்தனம் ஏதாவது ஆஸ்திகத்திலேயே இருந்து அப்புறம் அந்த கிறிஸ்டியன் கன்வர்ஷன் மிஷனில் இருந்ததுனால அந்த விஷயம் தான் இருக்கு அது தெரியாது அப்போது அப்படிப்பட்ட சனாதனம நித்தியங்களான என்றைக்கும் ஈவன் அந்த பிரளயம் வரபோது கூட எங்கேயோ வந்து அந்த சனாதன தர்மத்தினுடைய விஷயம் அங்கே இருக்கு அப்படி வேறு மந்திரங்களை ஜபம் பண்ணிக்கொண்டு வேற என்ன இதெல்லாம் இந்த வருண சூத்தம் வந்து இதெல்லாம் இருக்குது சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு ஜலத்தில் மூழ்கி இருக்கிற போது அங்கே ராமகிருஷ்ணர்களை பார்த்தார் ஏற்கனவே இருக்க ஒரு சந்தேகம் குழந்தைகளாற்றியவர்கள் இந்த சாணூரம் முஷ்டிகன் இப்படி இப்போ மல்லர்கள்லாம் எங்க அந்த கோலியாப்பீடம் யானை இருங்க இவன் கம்சன் இப்படி பண்ணுறான்னு என்ன இருக்கும் என்ன ஆக போகிறதும் அப்படின்னு மனசில் ஒரு சந்தேகம் வந்து பகவான்கிற ஒரு பாணியில் அந்த பிளேனில் அவர் வந்து பக்தி இருந்தது வேறு இப்போ இது வந்து டவுண்ட்டு எடுத்து பார்க்குற போதும் இவர்கள் எப்படி ஆக போகிறது அப்படிங்கிற போதும் அப்போ கண்ணன் வந்து அக்ரூரருக்கு ஜலத்தில் ஆச்சரியமான தன் ரூபத்தை காண்பிக்கிறாங்க தேரில் இருந்த வசுதேவருடைய புத்தர்கள்லாம் இந்த ராமகிருஷ்ணர்கள் பலராமகிருஷ்ணன் இங்கே எப்படி வந்தார்கள் எப்படி வந்திருந்தா நேரில் இருக்க மாட்டார்கள் அங்கே இருக்க மாட்டார் தேரில் இருக்க மாட்டார்களே அப்படின்னு பார்த்துட்டு நினைச்சு மூழ்கினார் இல்லையா அந்த ரத்தத்துல இது யமுன ஜலத்துல யமுனா ஸ்பட்டிக்க மாதிரி ஜலம் இருக்கு இப்போ இருக்கிற பொல்யூட்டோடு யமுனம் இல்லை ஸ்பட்டிக்கம் மாதிரி இருக்கக்கூடிய பரமசுத்தமான பவித்திரமான இதுவான் மதுரமான ஜலம் அதனால் பார்த்தார் பார்த்த உடனே மூழ்கி எழுந்தார் எழுந்து தேரில் வந்து பார்த்தா தேரில் எப்பவும் இருக்கிற மாதிரி இந்த பூனா என் பால் குடிக்குமா அப்படிங்கிறாப்புல ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கண்ணன் வந்து பலராமட்ட பேசினு காப்பில் இருக்கு அவ கண்டுக்கார் அப்போது ஜலத்தில் எனக்கு ஏற்பட்ட தரிசனம் பொய்யான்னு அப்படின்னு நினச்சி மறுபடியும் அவர் வந்து மூழ்கிறார் மூழ்கினார் அப்போது மறுபடியும் தலை வணங்கின சித்தர்களாலையும் பார்க்குற போதும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சித்தர்களாலையும் சாரணர்களாலையும் கந்தர்களாலையும் அசுரர்களாலையும் தோத்திரம் பண்ணப்பட்டார் ஆயிரம் தலகு இருக்கும் பிரகாசிக்கிறது ஆயிரம் தலைகளையும் கீழங்கள் இருக்கும் அப்படி நீலவஸ்திரம் தரித்திருக்கார் தாமரம் நூல் இருக்கு தாமர மாதிரி வெளுத்து இருக்கு விசஸ்வேதம் நான் தாமர நூல் மாதிரி வெளுத்து இதை வெளுத்த சரீரம் அதாவது ஆதிசேஷனுடைய கலர் வெளுப்பு நம்ம அண்ணன் கலர் வந்து கருணீலம் அவர் வெளுப்பாக இருக்கிறவர் வந்து நீலவத்திரம் கிடைத்திருந்தார் ஆயிரம் பணாமுடி ஆயிரம் பணாமுடின்னா ஆயிரம் பணாமுடியில் ஆயிரம் கிரீடங்கள் அப்படி இருக்கு கைலாசமலை மாதிரி இருக்கக்கூடிய ஆருசேஷனை பார்த்தார் விவரமாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்ட்ரெட்சு அந்த கண்ணனுடைய ஒரு கோலத்தையுடைய தரிசனம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெட்சு ஜலத்தில் முடியினார் இந்த சனாதனமான எண்ணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேற மந்திரங்கள்லாம் சூக்தங்கள்லாம் ஜபம் பண்ணுறார் சங்கல்பம் பண்றார் ஜபம் பண்றார் மத்தியானிக ஸ்நானம் பண்ணுறார் இப்போ ஜலத்தில் பார்த்தா முன்னால இருந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் இங்கே பார்த்தார் ஒன்னா அந்த குழந்தைகள்லாம் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகள் புலராம கிருஷ்ணன் இங்கே இங்கே வந்தார்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் வசுலே புத்திரர்கள் வந்து ரதத்தில் இல்லை இருக்கார்கள் அப்படி இருக்கிற போது இங்கே இங்கே வந்தார்கள் ரதத்தில் இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டு ஜலத்துலேருந்து அப்படி யமுனா ஜலத்தில் மூழ்கியிருக்கார்கள் இலத்தையும் தூழ்க்கும் தலையை தூக்கி பார்த்தான் இப்பவும் போல் அங்கே ரத்தத்தில் உட்காந்துக்கார் ஐயா ரொம்ப சுவாரஸ்யமாக பலராமன்ட்ட பேசிண்டிருக்காவில் பேசிட்டு அவன்தான் சர்வவியாபி சர்வ ஆம்னி பொட்டன்ட் ஆம்னிஷியன்ட் ஆம்னி பிரசண்ட்டு அதெல்லாம் அப்படிப்பட்டவர் ஆச்சு அவர் தான் எல்லாம் தெரியுமா இதயா காசத்தில் இருக்கக்கூடியவர் ஆச்சு அவர் தான் வந்து சாட்சிபூத்தனாக இருக்கார் அவருக்கு என்னன்னு தெரியுமா அந்தரியாமியாச்சும் அப்போ பார்த்துட்டு இருக்கா பேசிண்டிருக்கார் ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த புனியும் இந்த பால் குடிக்குமா அப்படிங்கிறாப்பில் பேசிண்டிருக்கார் உட்காண்டுகிட்ட பார்த்து பேசினுக்கிட்ட பார்த்து எனக்கு வந்து நான் வந்து ஜலத்துல பார்த்த ஒரு காட்சி தரிசனம் பொய்யா அப்படின்னு இப்ப பார்க்கறது இது இது சத்தியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சந்தேகத்தோடு திரும்பவும் ஜலத்துல அவர் வந்து யமுனா ஜலத்துல மூழ்கிறார் அப்போ சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் இப்படி உபதேவர்கள் பலவிதமான தேவக்கூட்டங்கள் அவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி அதாவது தலையை வணங்கி இருக்கக்கூடிய மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண ஆயிரம் தலைகளோட ஆயிரம் படாமணிகள் ஆயிரம் தலைகள் ஆயிரம் படாமணிகள் வெள்ள வெளேர்னு இருக்கக்கூடியது அந்த வெண்தாமரை நூல் மாதிரி வெளுப்பா அப்படி இருக்கும் அது ஆயிரம் சிகரம் கொண்ட கைலாசமலை மாதிரி இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பெருத்த சரீரத்தோட ஆயிரம் படாம்படிகள் ஆயிரம் கிரீடங்கள் ஆயிரம் படங்களோட நீல பட்டாடை நீல வஸ்திரத்தோடு அணிந்து கொண்டு ஆதிசேஷனை பங்க பார்த்தார் அப்படி பார்த்தார் மேல அடுத்ததே ஒரே ஸ்ட்ரெட்சு தான் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஒரே வர்ணனை தான் ஒரே அட்ட ஸ்ட்ரெட்சு எங்க எப்படி நிறுத்துறோமோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம பல் இது விரம் விரம் சொல்கிறோமோ நாளைக்கு தொடரும் நாற்பத்தி ஆறுலேருந்து தஸ்யோத் சங்கே கணசியாமம் புருஷம் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்ஷா ருணேக்ஷனம் தியச்சங்கே கண பீட்டோஷய வாசம் புருஷம் சதுரஜம் ஷாந்தம் பத்மபாட்சணம் சார்புணம் சுபிரூன்ன சாரம் சுக்கபோலா அருண அருணா சாரப்பசனம் சாரூஹாசனீட்சணம் சுபிரூன்னு சுகோலா அருணாதரம் பிரலம்பீவரம் துங்கா சோர்த்தல கம்புகண்டம் நம்னநிம் வலிமத்லம் வலிமத்து ஃபல்லவோரம் பிரழம்பீவரபுஜம் துங்கா சோர்த்தலம் கம்புகண்டம் நம்னநாபிம் வலிமத்ஃபோரம் ப்கத் கடிதட்ணி கரோரு சாரஜானயுகம் சாருஜங்காயுளித்தடசிரோணி கரோருவியுளயும் துங்குபாருணாத்தீதி நவங்குழிய அங்குஷ்டே விளசங்கஜம் அங்கு துங்கு துங்குல்ப அருணனா விரும் நவ அங்குளியங்குள விலசரபங்கஜம் சுமஹாணிவரா கிரீடக்கடாங்க கடிசூத்திரமூற்ற ஆருணூர சுமஹாணிவரா கீடக்குண்ட கடகாங்க கடிசூத்திர கடிசூத்திரமூத்த ஆருணூரம் பத்மகம் சங்கச்சக்ககராதரம் திவ்ஸம் வராஜே கௌத்துபமனி விரஜமான பத்மக்கம் சங்கச்சிரம் திவத்சவம் வராஜே கௌத்துபமனி சுனந்தனந்தகை பாரதேகே சன்கா சுசிக்குமராதே நிச்சயோத்தமினந்தனந்த பார்ப்பேகே சனகாரி சுரேஷிக்குமரு நோச்சோத்த प्रह्लाद नारद वसुप्रमुख भागवरोत्म पूजमा पृथ्भा वचो अमलात्म प्रह्लादनाद वसुप्रमुख भागवरोत्तम पूजम पृथ्भा वचो अमलात्म श्रििया पुष्टिया गिरा का कीर्तिया तुष्टियालूर्जया विद्या अद्य மாயாச்சி புஷ்ய கிரா காந்திய கீஷிய ஊர்ஜையம் மாயாச்சே விலோக்கியுபிரம் பத்திய பரமையயுக ரிஷியனு பாவ பரிக்லித்மலோச்சனா விலோக்கியுபிரம் பத்திய பரமையா பரமையயுத ரிஷியத்துருகோரிக்லிண்டோச்சனையோஷிட்டு சுவமலிய சாத்மனா பிரணம்யமூர்ஜனா வகிதா கிருத்தாஞ்சலி புடசனை சத்துவம் ஆலபிய சத்வனா பிரணம்ய மூர்தனா வகிதா கிருதாஞ்சலி புடச்சனிஹி ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அது நாற்பத்தி ஆறுல இருந்து ஆரம்பிக்கும் அதாவது நாற்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் பன்னெண்டு கிருஷ்ணா பகவான் கொடுக்கக்கூடிய காட்சி அளிக்கக்கூடிய அந்த காட்சியினுடைய வர்ணனை அது ஒட்ட ஸ்டச்சினா ஒன்றா தான் பார்க்கறது ஒன்றா தான் பார்க்கணும் மேலே மறுபடியும் பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அது முடியறது இந்த நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஒன்னா அவர் காட்சி கொடுக்கக்கூடியதான் வர்ணிக்கிறார் சுகபிரமிகள் அதை பார்ப்போம் மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் பிறகு யதாசக்தி அதனுடைய விளக்கம் அர்த்தம் விளக்கம் மேல பார்ப்போம் தோத்சங்கேனம் பீத்தவுசேய வாசனம் புருஷம் சதுரஜம் ஷாந்தம் பத்மப்பாரேம் தியோத்சங்கம் பீட்டகோசேயம் புருஷம் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்தாருணேட்சம் சார்புசனீட்சணம்னம் சுகப்போல சுகபோல அருணாதரம் ம்சன்னவனம்சனீம் சுபிரோம்ணம் சுோ சுோ அருணாரம் பிரலம்பீவரபுஜம் துங்கா சோர்த்தலம் கம்பு கண்டம் நம்னநலிமல்வோதரம் பிரலம்பீவரபுஜம் துங்காச்சோரலம் கம்பூ கண்டம் நம்னநிமோரம் ப்ஹத்கித்ணி கரோருவிட்ணி கரோரு சாருனம் சாரஜங்குகம் துங்குப்ப அருண நீதி விரும் நவ அங்குளிய அங்குஷ விலச்பாதபங்கஜம் துங்குப்ப அருண நகவீதி விரும் நவ அங்குலிய அங்க நவ அங்குளிய அங்க அங்கு அங்குஷ நவ அங்குளிய அங்குல விலசத்து பார்பங்கஜம் சுமாமணிவிரீடக்கடாங்க கடிசூத்தபிரமசூத்தூபரண்டைமணிவிரீடக்குடகாங்கடாங்க கடிசூத்திரமசூத்தூபரண்டம் கஜகிரகராதரம் இவற்றம் விரதின கௌதமமாலம் ஜமமான பத்மகம் அங்கச்சிரகராதரம் வச்சபம் பராஜிர கௌத்தலிம் சுனந்திரமுகை பார்த்ததி சன்காதி சுரதி ப்ரமருதராதிச்சோத்த சுனந்தநந்த பிரை பான்கா சுச்சகை ப்ரமருதிராத்தம் ஜோத்தமி பிரதவசு பிரமுகை பார் பாகவோத்தமாவை வச்சோ அமலாத்மா நாரதவசு பிரமுகை பாத்தமி பதத் ஃபாவை வச்சோ அமலாத்ம புஷ்யிராம் இலைய ஊர்ஜையம் கிரியா புஷ்ய ஜிரா காஷ்யூர்ஜைய மாயாச்சரிஷே विलोक्य सुभ्रीत भक्तिया परमयायुष्यतु भाव परक्षलिन्नालोचन विलोक्यसुभ्रीत भक्त पर परम्या… भक्तु ऋष्यु भाव परीक्षलिन्नालोचन गिरागद्गरियाषीत सत्मालभ्य साणम्य मूर्धना विगि कृताजलिपुटन गिरागद्गरियाषीत सलभ्य साणम्य मूर्धन प्रणम्य मूर्धना विहिता ஏழு இதோடு அப்படி அந்த திருப்பார்கடல் இருக்கக்கூடிய காட்சி மாதிரி காண்பிக்கிறார் யமுனையில் இந்த அக்ரூரருக்கு எந்த மடு அந்த முன்னால அந்த இருந்த பிருந்தாவனத்தில் இருந்த கோபர்களுக்கு அவைக்குண்ட மூழ்கடிச்சு கூண்டு போய் காமிச்சாரா அந்த இடத்துலங்கிறது அதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸும் அடியேன்னு சொன்னது அடுத்த நாற்பதாவது இடத்துல அக்ரூரை பண்ணக்கூடிய ஸ்துதி அந்த ஸ்துதி வந்து அந்த தசாவதார ஸ்துதி மாதிரி இருக்கக்கூடியது இப்போ நம்ம இதை சொன்னதை மேலே பார்ப்போம் இது வந்து ஒரு பெரிய ஒரு நீளமான விஷயம் அடிசேஷனுடைய வர்ணனை சொல்லியாச்சு ஆயிரம் பணாமுடி ஆயிரம் தலைகள் அதில் ஆயிரம் கிரீடங்கள் அதுல நீல தரிச்சிருக்கார் அப்புறம் கைலாசமலை மாதிரி வெளுப்பாக இருக்கார் அப்புறம் ஆதிசேஷன் நீலவஸ்தன் தாமரப்பு நூல் மாதிரி வெளுப்பு கூட குடிமொடிகளோடு அப்படி அழகாக இருக்காங்க இங்கே அவருடைய மடியிலாம் அந்த அதாவது இதுதானே எப்பவும் அதாவது ஆதிசேஷன் இதில் தானே படுக்கையில் தானே இருக்கார் ஐயா மேகம்மாள் சியாமல வர்ணம் கணேசியாம் மேகமால் கருணீலம் மே சியாமல வர்ணம் மஞ்சப்பட்டாடு தரித்திருக்கான் நார் நாலு கைகளோடு இருக்கார் சாந்த சுரூபியாக இருக்க சாந்தம் சாந்த சுரூபியாக இருக்காங்க மிகவும் சாந்தமான ரூபத்தோட தாமரை தளம் மாறி செவந்த கண்கள் இருக்கு அழகான தெளிந்த முகம் இருக்கு புன்னகை அழகான புன்னகையோடு இருக்கார் சாருகாச நிரீக்ணம் அதாவது அழகான மெல்ல புன்னகையை காண்பித்து கொண்டு ஒரு அழகான மதுரமான பார்வையை பார்க்கிறார் அழகான புருகங்கள் இருக்கு எடுப்பான உயர்ந்த நாசிகா மு முக்கா அழகான காதுகள் அதாவது சமமான சைஸோட இருக்கூடிய சமமான அழகான காதுகள் அழகான உபிய கண்ணங்கள். அதுல செவந்த உதடுகள் இருக்கு கைகள் வந்து தொங்கக்கூடிய கைகள் பெருத்த கைகள் பருத்த கைகள் அந்த தோல் வள தோல்லாம் அப்படி பெருத்த தோள்கள் உயர்ந்த தோள்கள் இருக்கு மார்பினுடைய அழகு இருக்குங்க அந்த சிவச்ச மச்சம் இருக்கிற மாதிரி அங்கே மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்குது அந்த மாதிரி பெரிய மார்பு அப்போ சங்கு வெள்ளையான கழுத்து அந்த இடம் சங்கு போன்ற கழுத்து ஆழமான அப்படியே இது வர்டக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய தொப்புள் அப்படி இருக்குங்க மூணு மடிப்பு இல்லை வலிமத் பல்லவோதரம் மூன்று மடிப்புகள் கொண்ட அந்த உதரம் இடுப்பு தேசம் பெருத்த இடை நிதம்பம் மணிக்கட்டு சுண்டவர்கள் வரைக்கும் கையினுடைய வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு தொடைகள் மேலே வச்சு இருக்கார் ரெண்டு அழகான முழங்கால்கள் ரெண்டு கணுக்கால்களோட கூடியவர் உயர்ந்த புதிகால்களோட சிவந்த நக சமூகங்கள் அந்த அந்த காந்தி வந்து அப்படி டால் அடிக்கிறது அதுவே ஒரு பெரிய ஆபரணம் மாதிரி இருக்க நக காந்திகள்னு வரக்கூடிய டா இது வந்து பெரிய பெரிய விரல்களாக இருக்கக்கூடிய இருக்கு புதுதான அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த தாமரப்பூ மாதிரி இருக்கக்கூடிய அடிகள் வில உயர்ந்த ரத்தங்கள் இருந்த கிரீட்டம் கடகம் தோல்வலைகள் இதனால இருக்க அரஞ்யான் வந்து தங்க அரஞ்ஞான் பிரம்மசூத்திரம் புத்துமாலை எழுந்திருக்கார் தண்டை குண்டலங்கள் இருக்குங்க இப்படி பிரகாசிக்கிறார் சங்கம் சக்கரம் கதை இதை தரித்திருக்கார் தாமரை மலர் கையில இருக்குங்க தீவச்சங்கிற மறு அந்த வட்சம் மறு அதுதான் அந்த இது மச்சம் அதுல வந்து பிரகாசிக்கிறதுக்கு பிரகாசிக்கக்கூடிய மகாலட்சுமி வாசம் கௌஸ்துபணி கொண்டிருக்கார் வனமாறி திருத்திருக்கார் பரிசுத்தமான மனசு கொண்டவர்கள் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்தவர்களாலும் சுரந்தரந்தர் போன்ற பார்கதர்களால சனகர் போன்றவர்களாலையும் பிரம்மருத்திரர் போன்ற தேவர்களாரியும் ஒன்பது பிரஜாபதிகளாரையும் பிரக்லாதன் நாரதர் வசு போன்ற சிறந்த பக்தர்களாரையும் சிரேஷ்டமான வார்த்தைகளால ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கார் ஸ்ரீதேவியால ஸ்ரீயா புஷ்டியா கிரா காந்தியான ஸ்ரீதேவியாலையும் புஷ்டியாலும் வாக்தேவத்தையாலும் பிரபையாலும் கீர்த்தியாலையும் சந்தோஷத்தாலையும் பூமி தேவியாலும் ஊர்ஜய பலாதிஷ்டான ஜீவர்களுக்கு மோட்சத்து காரணமான விதியையாலும் அதான் பிரம்ம வித்தி ஆத்மவித்தி அதுவாலையும் ஜீவர்களுடைய சம்சாரத்து காரணமான விதையாலையும் அது உண்டு அவித்தையாலையும் இச்சாசக்தியாலையும் வித்யாவித்தி காரணமான மாயையாலையும் இப்படி கொண்டாடப்பட்டு சேவிக்கப்பட்டு போற்றப்பட்டு ஆராதிக்கப்படக்கூடிய அந்த புருஷத்தமனை பார்த்து பரமானந்தத்தை அடைந்து பரம பக்தியோடு இருந்து சரீரத்தில் ரோமாஞ்சிதமாகி உலகாங்கிதமாகி இதில் சரீரத்தில் கூடிய ரோமங்கள்லாம் குத்துக்கால் இட்டு நிற்க பக்தியால் அப்படியே மனசு கசிஞ்சு போய் கண்கள் வந்து அப்படியே ஜல பாஷ்பதாரியாக வர அப்படிப்பட்ட பரமபக்தரான அக்ரூரர் அதாவது தாசபக்தியில் சிறந்த அவர் உக்ரூரர் அப்படி இருந்தவர் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வரவழிச்சுட்டு தலை வணங்கி கையை கூப்பிட்டு ஏகாகிர சித்தமாக ஒரே ஒரு சித்தம் இருந்து தழுதர்த்த குரலை கற்கரையாகிறேன் தழுத குரல் தோத்திரமண்ண ஆரம்பிக்கிறார் ஸ்தோத்திரமண்ண இப்படி மா திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆறுசேஷத்தை கல்பத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மாதிரி அங்க இருக்கக்கூடியது யாரு கண்ணன் அந்த ஆதிதேஷன் பலராமன் அப்போ அப்படி காண்பிக்கிறார் அதை பார்த்து உடனே கொஞ்சம் கொஞ்சமா மனசை தேர்த்திண்டு தைரியமா தமிழகத்துக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணார் விவரமா சொல்லணும் அடுத்த அத்தியாயத்தில் தான் தசாவதார ஸ்தோத்திரன் மாதிரி காண்பிக்கிறது கிருஷ்ணார்பணம்